அமெரிக்காவில் அதிபர் ஒருவர் இரண்டு தடவைகளுக்கு மேல் போட்டியிட முடியாதவாறு அரசியலமைப்பு சட்டம் திருத்தப்பட்டது ஆயிரத்தி ஆண்டு பைசா நகர சாய்ந்த கோபுரத்தை பராமரிக்க தக்க ஆலோசனைகள் வழங்குமாறு இத்தாலி அரசு சர்வதேச உதவியை நாடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அமெரிக்க அதிபர் ஜார்ஜ் டபிள்யூ புஷ் அவர்கள் குவைத் விடுதலையானதாக அறிவித்தார் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு குஜராத் வன்முறையின் போது அயோத்தியாவிலிருந்து தொடருந்தில் திரும்பிக் கொண்டிருந்த ஐம்பத்தி இந்து பயணிகள் கோத்ரா ரயில் நிலையத்தில் வைத்து முஸ்லிம்களால் எரித்து கொள்ளப்பட்டனர் இதன் பின் நடந்த கலவரத்தில் ஆயிரம் பேர் வரை உயிரிழந்தனர் இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் இரண்டு ஆயிரத்தி ஆண்டு இதே நாளில் அமெரிக்காவும் ஐரோப்பாவும் இணைந்து சனிக்கோல் ஆராய்ச்சிக்காக அனுப்பிய காசினி விண்கலம் சனியின் டைட்டன் சந்திரனுக்கு நாலாயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி எட்டு பறந்தபடி அந்த சந்திரனின் புவியீர்ப்பு விசை குறித்து ஆராயத் தொடங்கியது இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு எலிசபெத் டெய்லர் ஆங்கிலேய அமெரிக்க நடிகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு கிரஹாம் போலக் தென்னாப்பிரிக்கெட் வீரர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு ராபர்ட் ஸ்பென்சர் அமெரிக்க எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு கிறிஸ்டோபர் பி லேண்டன் அமெரிக்க இயக்குனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஜேம்ஸ் வான் மலேசிய ஆஸ்திரேலிய இயக்குனர் இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சந்திரசேகர ஆசாத் இந்திய செயற்பாட்டாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆண்டு இவான் பாவ்லோவ் நோபல் பரிசு பெற்ற ரஷ்ய மருத்துவர் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு சுஜாதா தமிழ் எழுத்தாளர் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ந பாலேஸ்வரி ஈழத்து புதின எழுத்தாளர் இன்னாலின் சிறப்புகள் டொமினிக்கன் குடியரசு தேசிய நாள் என்று மீண்டும் நாளை சந்திப்போம் நேயர்களே